என் ஆசான் வீரராக இருக்கப்போகல் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த சூரிய சதகம் தொடர்பு பிரன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய அம்மரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே எங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் நாற்பத்து மூன்று ஜென்மபூமி பாந்தவாக கௌஸ்துபாத்யாக எஸ்யாகா பத்மம் ந பானோ நரக ரிப்புரக ரிப்பு உரஸ்தலி வாசவேஷ்ம தேஜோ ரூபா அபரவ த்ரிஷு புவன தலேஷு ஆததானாஸ்தாம் சா ஸ்ரீஹி ஸ்ரேயாம் சி திரிஷாத் அசிஷிர மகசோ மண்டலாக்குரு உத்கதா இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி நீங்க கேள்விப்படாத ஒரு மகாலட்சுமியை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொல்றேன் உங்களுக்கு எந்த மகாலட்சுமியை தெரியும் அப்படின்னா பெருமாளுடைய பிராட்டியாகிய மகாலட்சுமியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு மகாலட்சுமி பற்றி சொல்றேன் அந்த மகாலட்சுமியினுடைய இருப்பிடமானது பெருமாள் மார்பு அல்ல அந்த மகாலட்சுமி தோன்றியது பார்க்கடல் அல்ல அந்த மகாலட்சுமியினுடைய கையில் தாமரை இருக்காது அந்த மகாலட்சுமி அமர்ந்திருப்பது தாமரை மலர் அல்ல அப்படி ஒரு மகாலட்சுமி அப்படின்னு சொல்றேன் அது என்ன மகாலட்சுமி அப்படின்னு கேட்டா கடைசியில முடிக்கிறார் அதுதான் சூரியனுடைய ஒளியாகிய மகாலட்சுமி இதுல என்ன அவர் சொல்ல வர்றாரு மகாலட்சுமின்னு சொன்ன நீங்க நினைக்கிற மாதிரி கஜலட்சுமியோ அஷ்டலட்சுமியோ பிராண்டி வடிவில தான் பார்த்திருக்கிறீங்க ஆனா லட்சுமிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆக்கப்பூர்வமான விரிவு வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறது தான் மகாலட்சுமி நாமெல்லாம் இருக்காக மகாலட்சுமியை கும்பிட்றோம் ஆயுள் வேணும் ஆரோக்கியம் வேணும் அழகு வேணும் பணம் வேணும் குடும்பத்தில் நிம்மதி வேணும் குழந்தை குட்டி வேணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் நிம்மதி வேணும் இதுக்குதானே இதெல்லாம் கொடுக்கறது மகாலட்சுமின்னு சொன்னா சூரியனுடைய ஒளியும் இதெல்லாம் கொடுக்குது அதனால அதுவும் மகாலட்சுமி தான் மகாலட்சுமியனுடைய இன்னொரு அம்சம் அது இன்னொரு மகாலட்சுமின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு புரட்சிகரமாக இதில் சொல்றேன் ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது நீங்க மகாலட்சுமிய தேடி கோயிலுக்கு போகணும் ஆனா சூரியனுடைய ஒளியாகிய மகாலட்சுமி உங்களை தேடி உங்க வீட்டுக்குள்ள வரும் நீங்க வாசலில் உக்காந்துருந்தா உங்க மேல படும் ரோட்டில் நடந்தா அதை தாண்டி தான் நீங்க போகணும் அந்த மகாலட்சுமியை தேடி நீங்க ஓடணும் ஆனா இந்த மகாலட்சுமி உங்களை தேடி வரும் அதனால சூரியனுடைய ஒளி சாட்சாத் மகாலட்சுமியுடைய இன்னொரு அம்சம்தான் அதை நம்புங்கள் அப்படின்னு இதுல சொல்ற உதன்வர்த் ஜென்ம பூமி உதன்வரத்துன சமுதிரம் நான் சொல்ற இந்த மகாலட்சுமிக்கு பிறப்பு இடம் உதன்வத் சமுத்திரம் இல்லை என்றால் இல்லை உதன்வர்த் என்றால் சமுதிரம் ஜென்ம பூமின்னா பிறப்பிடம் பார்க்கடலை கடைஞ்ச போது அந்த கடல்லிருந்து தோன்றினாள் மகாலட்சுமி ஆனா இப்ப நான் சொல்ல போற மகாலட்சுமி எங்கே உதைக்கிறாள் சூரியனிடமிருந்து உதைக்கிறாள் குளிர்ச்சியான சமுதிரத்திலிருந்து அந்த திருமகள் தோன்றினாள் உஷ்ணமான சூரியனிடமிருந்து இந்த திருமகள் தோன்றுகிறாள் ந உதன்வர் ஜென்ம பூமி ந த உதபுவோ பந்தவாகா அந்த சமுதிரத்திலே தோன்றிய ஏனைய பொருள்கள் இருக்கு பார்க்கடலில் கௌஸ்துபம் இருக்குது காமதேனு இருக்குது பாரிஜாதம் இருக்குது உச்சேஸ்ரபஸ் இருக்குது இன்னும் ரத்தனங்களில் போதும் இருபது இருபத்தோரு ரத்தனங்கள் தோன்றியதாக அதெல்லாம் அந்த மகாலட்சுமிக்குத்தான் உடன்பிறப்புக்கள் நான் சொல்கிற மகாலட்சுமிக்கு இவையெல்லாம் உடன்பிறப்பு இல்லை ஏன்னா இந்த மகாலட்சுமி பார்க்கடலிலே தோன்றவில்லை இந்த மகாலட்சுமி சூரியனிடமிருந்து தோன்றுகிறார் அதனால காமதேனுக்கும் இந்த மகாலட்சுமிக்கும் சகோதர உறவு இல்ல கௌஸ்துபத்துக்கும் இந்த சூரிய ஒளி மகாலட்சுமிக்கும் சகோதர உறவு இல்ல இதன் பிறப்பிடமே வேறாகிறார் தரவு என்றால் அந்த வயிற்றிலே தோன்றிய அதாவது அந்த பார்க்கடலே தோன்றிய கௌஸ்துபாத்யா கௌஸ்துபம் முதலியவை ஆத்யான முதலியவை அந்த கௌஸ்துமம் முதலியவை பாந்தவாக பாந்தவாக ந ஓ பாந்தவாகா அதாவது பந்துக்களாயிருக்கிறவர்கள் பாந்தவர்கள் உறவினர்கள் அவர்கள் உறவினர்களும் இல்லை பத்மம் ந பாண இந்த மகாலட்சுமி இருக்கிறாளே சூரியனுடைய ஒளியாகிய மகாலட்சுமி இதோட கையிலே தாமரை இல்லை ால் பாணி என்ற சொல்லுடைய வேற்றுமை தெரிவு கைகளிலே பத்மம் ந யாருடைய கையிலே பத்மம் இல்லையோ இந்த சூரிய ஒளி ஆகிய மகாலட்சுமியின் கையிலே தாமரை புஷ்பம் இல்லை நரகரிப்பு வாசவேஷ்ம நரகரிப்பு அப்படின்னா நரகாசுரனுடைய விரோதி நரக்கரகாசுரன் ரிப்புனா விரோதி விரோதி யாரு கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுடைய மார்பிலே வாசவேஷ்ம வாசவேஷ்ம என்றால் இருப்பிடம் வீடு இந்த மகாலட்சுமி தங்கும் இடம் அந்த பெருமாளுடைய மார்பு அல்ல தேஜோ ரூபா அபரை புவன தலேஷு அது மிகுந்த தேஜஸ் உள்ளது மகாலட்சுமிய பார்த்தா அவங்களுக்கு கண்ணு கூசாது அந்த மகாலட்சுமிய பார்க்கறதுக்கு மெல்லினமா இருக்கும் ஆனா நான் சொல்ற சூரிய ஒளி மகாலட்சுமி ரொம்ப தேஜோமயமானது அபரமானது அப்புறம் என்றால் தெய்வீகமானது சூரியனை சேர்ந்தது த்ரீஷு புவனத்தலேஷு மூன்று புவனங்களிலும் ஆததான ஆததான மூன்று உலகங்களையும் தன் கட்டுப்பாடிலே வைத்திருப்பது விவஸ்த என நிலைமைகளை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பது சா ஸ்ரீஹி அந்த திருமகள்சி திசியாத் உங்களுக்கு மேன்மையை தரட்டும் அசிஹிர மகசோ சிசிரனா குளிர்ச்சி அசிசிரனா குளிர்ச்சி அல்லாத உஷ்ணம் மகசுன உஷ்ணத்தினுடைய திரட்சி மாபெரும் மகத்தான உஷ்ணத்தின் திரட்சி சூரியன் இந்த ஸ்லோகத்தில் சூரியனுக்கு என்ன பேர் கொடுக்குற அசிஷிர மகச அப்படிங்கிறார் மண்டல அக்ரோ உத்கதா அந்த சூரிய மண்டலத்திலிருந்து புறப்படக்கூடிய மண்டலம் என்றால் அந்த உத்கதா என்றால் வெளிக்கிளம்புகிறார் மகாலட்சுமி ஆனவள் வக உங்களுக்கு ஸ்ரேயாம்சி திசாத்து சகல மங்களங்களையும் தரட்டும் அப்படின்னு சொல்ற இனி கொஞ்சம் பிரிச்சு பதம் பதமா பார்க்கல இந்த ஸ்லோகத்திலே ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றார் இந்தியர்கள் இருட்டை மோதேவியாக நினைத்தார்கள் இன்றும் நினைக்கிறார்கள் கூடுமானவரை இருட்டை தவிர்க்கணும் இதுதான் இந்தியர்களுடைய கொள்கை இந்த இந்திய ரிஷிகள் சொன்னது பாலடைஞ்ச மண்டபத்தில் போய் படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பாலடைஞ்ச வீடுகள்ல போய் படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பால் அடைஞ்ச வீடுகள்ல விளக்கு இருக்காது இப்பவும் கூட விவரம் தெரிஞ்சவங்க தொடர்ந்து வீட்டை விட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வெளியூருக்கு போறதா இருந்தா ஒரு நம்பகமான ஆள் அந்த வீட்டு சாவியை கொடுத்து ஐயா நான் வர்றதுக்கு பத்து நாள் ஆகுங்க தயவு பண்ணி டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு என் வீட்டுக்கு வந்து விளக்கை கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் போட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விளக்கு இல்லாமல் இருளாக இருக்கக்கூடிய இடத்தை தேடி மூதேவி ஆகிய ஆர்வமாக அலைகிறாள் அவ வந்து உட்கார்ந்துருவா அதனால எவ்வளவுக்கு வெளிச்சத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு வெளிச்சத்திலே இருங்கள் அப்படின்னு இரவு நேரத்துல படுக்கும் கூட ஒரு சின்ன விளக்கு பெட் மாதிரி ஒரு ஒன் வோல்ட் பல்பு மாதிரி வெளிச்சத்துல தான் படுக்கணும் இத முனிவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வள்ளாரத்த கொள்கையில முக்கியமான கொள்கையா சொல்ற ராத்திரி படுக்கும்போது ஒரு சின்ன விளக்காவது முனுக்கு முனுக்கு நெறி கும்ப வீட்டுல படுக்காதீங்க அப்படின்னு இருள் என்பது மூதேவியாகும் ஒளி என்பது ஸ்ரீதேவியாகும் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு விளக்குறதுக்காக சொல்றார் இந்த சூரியனுடைய ஒளிய மகாலட்சுமியனுடைய அம்சம்னு சொல்லக்கூடாது அது மகாலட்சுமியே தான் அப்படின்ற சூரியனுடைய ஒளியே ஒரு மகாலட்சுமி தான் அந்த சூரியனுடைய ஒளி இந்த பூமியிலே படும்போது என்ன ஆகுது கூம்பி இருக்கிற மலர்கள் எல்லாம் வளர்கின்றன வளராது சோம்பி இருக்கிற மரங்கள் எல்லாம் வளர்கின்றன இப்படி எவ்வளவு மாற்றங்கள் நீங்கள் ராத்திரி ஒரு மணிக்கு இங்கே இதே நடந்து பாருங்க இந்த வீதிகளில் சில இந்த நைட் இட்லி கடையை தவிர ஊரே உறங்குற மாதிரி அடையுது கோழிகள் கூப்புகின்றன மாடுகள் கத்துகின்றன நடக்கிறார்கள் ஒரு உறக்க நிலையில் இருந்த பட்டணமானது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள பார்த்தா எங்க பார்த்தாலும் வண்டி எங்க பார்த்தாலும் பஸ் அவ்வளவு சுறுசுறுப்பு எங்கிருந்து வருகிறது ஏன் வருகிறது என்றால் சூரியனுடைய ஒளியாகிய லக்ஷ்மி மனிதர்களை இருள் என்ற தமசிலிருந்து காப்பாற்றி தட்டி எழுப்பி உசுப்பி உற்சாகப்படுத்துகிறது அந்த ஒரு மகாலட்சுமி மட்டும் இல்லைன்னு சொன்ன இந்த உலக வாழ்வே ஓஞ்சி போகும் அதனால இந்த சூரிய ஒளியை திறமகளாகவே நீங்கள் பாவித்து வழிபட வேண்டும் அதனாலே இந்த முசல்மான் குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாசப்படியில ஸ்கிரீனை போடுவாங்க எங்க பார்த்தாலும் ஸ்கிரீன் எங்க பார்த்தாலும் துணி போட்டு மூடி இருப்போம் அதுவும் கண்ணங்கரையர்னு ஒரு துணியை தொங்க விடுவோம் அவங்களும் போட்டுக்குவாங்க வெளியும் தொங்க விடுவாங்க யாரும் உள்ள வராதிங்க யாரும் உள்ள வராதிங்க சூரிய வெளிச்சமே அங்க உள்ள வராது அந்த வீட்டுக்குள்ள அங்க போனீங்கன்னா ஒரு துர்நாற்றம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே நமக்கு ஒரு பிரியம் இருக்கிறது இல்ல காரணம் என்ன இந்த சூரிய ஒளியை அவர்கள் உள்ளே விடுறது இல்ல அதான் முக்கியமான விஷயம் சில இந்துக்கள் துபாய்க்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க அவசரமா பணம் கிடைக்கலன்னு ஒரு முசல்மான் வீட்டை போகியை வச்சு பணத்தை வாங்கிட்டு துபாய்க்கு போயிடுறாங்க அப்புறம் அங்க இருந்து நமக்கு லெட்டர் எடுத்துறாங்க தயவு பண்ணி எங்க வீட்டை கூட போய் பாத்துக்கங்க என்ன பண்றாங்க போய் நம்ம போய் பாக்குறோம் பார்த்தா நடு கால உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே துப்புறோம் எல்லா விதமான அமங்கலங்களும் எங்க வீட்டுல துப்புறது தாங்க வீடு அப்புறம் என்ன ரோட்ல போய் துப்புவாங்க அப்படின்னு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வீடு என்பது தெய்வீகமானது விருகலட்சுமி சூரிய ிய மகால தாராளன உடனே கிழக்கு நோக்கி திறந்து விடுங்க வெயில் உள்ள வரட்டும் கொஞ்ச நேரமாவது ஒரு வீட்டுக்குள்ள படட்டும் அதை தான் சொல்றார் இந்த திருமகள் உங்களை வாழ்விக்கிறவள் அப்படின்னு சொல்ற இப்போ பதம் பிரிச்சு பார்க்கல உதன்பத் ஜன்மபூமி ஒருத்தங்க பிறக்கிற பூமி தான் ஜென்ம பூமி அவங்க பிறக்கிற இடத்தை பொறுத்து அவர்களுடைய குணமும் அவர்களுடைய மனமும் வாழ்வும் மாறுபடும் பார்க்கடல்ல குளிர்ச்சியான இடத்துல பிறந்தாள் திருமகள் அதனால அவளுடைய கண்கள் குளிர்ந்திருக்கின்றன அவளுடைய பார்வை குளிர்ச்சியின் கடாட்சமாக இருக்கிறது ஆனால் சூரியனிலே பிறக்கிறாள் இந்த சூரிய ஒளி என்ற மகாலட்சுமி அவள் உஷ்ணமாக பார்க்கிறாள் அந்த உஷ்ண பார்வை என்ன செய்த உங்கள் தீமைகளை எல்லாம் விரட்டுகிறது உங்கள் அமங்கலங்களை எல்லாம் விரட்டுகிறது அமங்கலம்ங்கிறது என்ன எல்லா விதமான நிம்மதி குறைவும் எல்லா விதமான துன்பங்களும் அமங்கலம் ஒரு அரசு அதிகாரி அவருக்கு வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஆறு தான் மில்லிகிராம் இருக்குது ஒரு மனுஷனுக்கு பனிரெண்டு பதினஞ்சு இருந்தால் அவன் ஹெல்த்தி ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது அந்த செவ்வணுக்களை பற்றிய ஒரு சமாச்சாரம் அதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு உடல் அசதி எப்ப பார்த்தாலும் உடம்பா சந்திருக்கும் மாடி ஏற முடியாது தலைவலி வரும் டாக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹீமோ குளோபின் ஆறு இருக்கு அதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சரிங்க ஆனா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா சரி நின்று ஆளு வீட்டமான வச்சு ஒரு வாரத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வீதம் எட்டு வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் எட்டு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஹீமோ குளோபின் போய் எடுத்து பார்த்தா ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது ஏழு ஆயிருக்கு எவ்வளவு ஆகணும் பதினஞ்சு ஆகணும் இவர் தான் வீட்டு தானே விற்க முடியும் அடுத்த வீட்டிலாம் விற்க முடியுமா என்ன பண்றது பணத்துக்கு ஒரே கஷ்டம் அப்போ என்ன பண்றார் இந்த மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு ஏ ராஜகோபாலன் போன்ற சில பெரியவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் அவர் என்ன பண்றாரு அம்மா மகாலட்சுமி நீ எனக்கு காசு கொடுக்கணும் காசு கொடுத்து டாக்டரை காட்டு இல்லை நோய போக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ன உடனே ஒரு ஒரு மாதம் அவர் திருமகள் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றார் அப்போ அவருக்கு தற்செயலாக ஒரு நண்பர் ஆயுர்வேத வைத்தியம் தெரிந்த ஒரு நண்பர் அவருகிட்ட சொல்லி புலம்புறே ஆயுர்வேதத்தில் சொல்லுங்க ஆயுர்வேத வைத்தியம் பாக்குறேன் அது எத்தனை ஆயிரங்க செலவாகும்னா ஒரு தம்பி கூட செலவாகாது எனக்கு ஒரு காசு நீங்க கொடுக்க நீங்களே செய்து கொள்ள வேண்டிய ஒரு வைத்தியம் தான் என்ன அப்படின்னு நாட்டு நெல்லா பெருசா உருண்டையாட்டு வெறும் இதன உங்களுக்கு இவர் செய்தார் ஒரு நெல்லிக்காய் என்ன விலைங்க எத்தனை ரூபாய் லட்சம் செலவு ரெண்டு மாசத்துல ஹீமோ குளோபின் பதினஞ்சு மில்லிகிராம் ஏ அது மட்டும் இல்ல அந்த உடல் அசதி இல்ல மாடிப்படி ஏறனா மூச்சு இறக்கல முன்ன செய்யாத வேலையெல்லாம் செய்யறாரு ரொம்ப சுறுசுறுப்பாயிட்ட சொன்னா துவைச்சுக்காதீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கெல்லாம் போல இருக்கு அப்படிங்கிறாரு தமாஷா உடம்பில் அவ்வளவு புஷ்டி வந்துருச்சு ஒரு நெல்லிக்காய்க்கும் ஒரு தேனுக்கும் இவ்வளவு அப்படிங்கறத நம்ம நாட்டு ரிஷிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ரகசியத்தை தெரிஞ்ச ஒரு மனுஷன் இதே நாட்டுல தான் இருக்கிறான் அந்த மனுஷனுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுறதுக்கு ஒரு பிராப்தம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தா தான் அது நடக்கும் இல்லாட்டியும் நடக்காது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இவருக்கு வர்றதுக்கு திருமகளுடைய கடாட்சம் தேவைப்பட்டது அப்போ இந்த சூரியனுடைய உஷ்ணமான கிரண கிரணங்கள் என்ன பண்ணுது திருமகள் மந்தமாக ஒரு பாசிட்டிவா குளிர்ச்சியா செய்யக்கூடிய காரியத்தை சூரியனுடைய கிரணங்கள் உக்ரமாக வேகமாக செய்யும் வியாதிகளை போக்குறதானாலும் சரி துன்பங்களை போக்குறதானாலும் சரி எதிரிகளை ஒழிக்கிறதானாலும் சரி உடனே நடக்கும் அதாவது சித்த வைத்தியத்துக்கும் ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா சித்த வைத்தியங்கிறது இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டா உடனே ரிலீஃப் கிடைக்கும் பத்து நிமிஷத்துல ஆயுர்வேத வைத்தியம் கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரி இங்க மகாலட்சுமியை கும்பிட்டு ஒன்று நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் சூரியனை கும்பிட்டு அன்னைக்கே அப்பவே உடனே பார்க்கலாம் ஏன்னா நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் மகாலட்சுமியினுடைய கோவிலுக்கு நீங்க போய் கும்பிட்ற போது அந்த கோவில் விக்கிரகத்துல அந்த தேவிக்கு எவ்வளவு தூரம் அங்கே பணிபுரடி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த மகாலட்சுமியினுடைய சான்நித்தியம் அங்கே இருக்கும் அடுத்து உங்க விசுவாசத்தை பொறுத்ததும் கூடாது ஆனால் சூரியனிலே நாராயணன் நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா நாளும் இருக்கிறார் அவன் தன் திறமகளாகிய அந்த சோபனாவை சோபனானா ஒளின்னு அர்த்தம் வேற ஒண்ணு இல்லை சோபா சோபனான்னு சொல்றாங்களே அழகு அப்படின்னா என்ற மகாலட்சுமி அவன் அது என்ன பண்ணது சுட்டு எரிக்குது உங்கள் கர்மாவை சுட்டெரிக்குது சூரியனுடைய ஒளி உங்கள் பாப கர்மாவை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது என்று சொல்லுகிறார்கள் அதனாலதான் அழக ஆண்டாள் பாடினா தீயினில் தூசாகும் செப்பேல் ஒரு எம்பாவாய் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தூசிய நெருப்புல போட்டா அது எப்படி ஒண்ணு இல்லாம போகுதோ அது மாதிரி நமக்கு துன்பம் போகுங்கிறதுக்காக அந்த அம்மா அப்படி பாடியிருக்கிறாங்க சாமானிய பிரெயினுக்கு அப்படித்தான் நினைக்க தோணும் ஆனா அங்க இருக்கிற சூக்மமான அர்த்தம் என்ன அப்படின்ன இந்த சூரியனுடைய கிரணங்கள் துன்பத்தை என்ன பண்ணுதான் சாம்பல் கூட இல்லாம பண்ணிடுது ஒரு புல் எடுத்து போடுங்க காஞ்ச புல்லை நெருப்புல அதனால தக எரியுது ஒரு மணி நேரம் எரிஞ்ச பிறகு அந்த தீயை கழிச்சு பார்த்து அந்த வக்கலுடைய சாம்பலை எடுங்கன்னு சொன்னா எப்படி எடுப்பீங்க எடுக்க முடியுமா என கண்டுபிடிக்க முடியுமா ஒண்ணும் இல்லாம போயிடு அந்த மாதிரி கர்மாவோடு அந்த துன்பத்தை போக்குவது இந்த சூரிய நாராயணனுடைய அருள் அதனாலே அதான் சொல்லாரீங்க ஜென்மபூமி எப்படி மகாலட்சுமிக்கு பார்க்கடல் அங்கே தன்மை இந்த சூரிய சோபனாவுக்கு ஜென்மபூமி சூரியன் உஷ்ணம் துரிதம் வேகமாக முடியும் அது தரபு கௌஸ்துபாத்யாக இப்ப அங்க உடன் பிறந்தவர்கள்ல கௌஸ்துபம் முதலிய ரத்தனங்கள்லாம் இருக்குது அது இவருக்கு உடன்பிறப்புகள் இல்லைன்னு சொல்றாரு பெருமை அப்படின்னா திருமகள் பார்க்கடலே தோன்றிய போது தன்னுடைய சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் தம்மை போல் அருள் செய்ய வல்லவர்களா இருக்கிறார்கள் ஒரு பாரிஜாத மரத்தடியில போய் நின்னீங்கன்னா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் காமதேனு கிட்ட கேட்டீங்கன்னா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் அப்ப திருமகளுடைய ஒரு காப்பி மாதிரி ஜிராஸ் காப்பி மாதிரி ஏகப்பட்ட வரம் கொடுக்கக்கூடியவர்கள் அங்க பிறந்திருக்கிறார்கள் அதனால என்ன தீமைடா அப்படின்னு சொன்ன திருமகள்கிட்ட தான் போகணும்னு இல்லாம பக்தர்கள் செதறி போகிறார்கள் சிலர் காமதேனுவிடம் போகிறார்கள் சிலர் பாரிஜாதனுடன் போகிறார்கள் சிலர் ஐராவதத்திடம் போகிறார்கள் சிலர் உச்சேஸ்வரம் போகிறார்கள் பலபடியாக செதறி வரம் கேட்கிறார்கள் அப்படி கேட்கிற போது என்ன ஆகுதுன்னா சில பேர் எல்லா சைம சாமியும் சைமல் கனிசா கும்பிடுவாங்க குபேரனுக்கு ஒரு கும்பிடு கஜலட்சுமிக்கு ஒரு கும்பிடு ஐராபதத்துக்கு ஒன்று எல்லாருக்கும் ஒரு செலவு போட்டு வைப்பாங்க எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க சரி மொத்தம் நூறு பெர்சன்ட்னா ஆளுக்கு அஞ்சு பெர்சன்ட் போட்டு இருபது பேர் சேர்ந்து நூறு பெர்சன்ட் ஆக்குவோம் அப்படிதான் அவங்க கம்யூனிட்டி எஃபெக்ட் வருதாங்க ஆனால் இங்கே சூரிய ஒளி ஆகிய மகாலட்சுமிக்கு உடன்பிறப்பு யாரும் இல்லை என்னும்போது முழுக்க முழுக்க உங்க பக்தி இந்த சூரிய நாராயணனுடைய சோபனை மீது அப்ப சூரியன் பாக்குறான் இவன் நம்மளதான் மெயினா நினைக்கிறான் நாம தான் உதரவு கௌஸ்துபாத்தியாக உடன்பிறப்புகள் ஒளியாகிய மகாலட்சுமிக்கு இல்லை முழுக்க முழுக்க அவரே செய்கிறார் அந்த ஒரு பொறுப்பு உணர்வு நாம தான் செய்யணும் நம்ம பக்தனுக்கு நாம தான் செய்யணும்னு இந்த அமெரிக்க உளவுத்துறை அமெரிக்க அரசுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது என்ன தெரியுமா அமெரிக்க அரசாங்கத்துக்கு வெகு சீக்கிரம் இப்பெல்லாம் வந்து உலகத்துல மிகச்சிறந்த பணக்கார நாடு அமெரிக்கா தான் நம்பர் ஒன் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ரொம்ப சீக்கிரம் நீங்கள் தோற்க போகிறீர்கள் உலகிலே முன்னணி நாடு சீனா என்று வரப்போகிறது அப்படின்னு ஏண்டா அப்படின்னா பொருளாதார ரீதியாக சீனா அமெரிக்காவை விட ரொம்ப வேகமா முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறான் அமெரிக்கன் டாலர் வேல்யூவை விட அமெரிக்க ஸ்டேட்டஸ விட சீனா ரொம்ப முன்னுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அமெரிக்கா கவலைக்கு உள்ளாகிவிட்டது போய் வெரிஃபை பண்ணி பார்த்தா அதுதான் நிஜம் காரணம் என்னடா அமெரிக்க சீனர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு மூணு காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒண்ணு உழைப்பு அவன் பாம்பு தீங்குறான் பல்லியை தீங்கிறான் நம்ம சொல்றோம் தின்னுட்டு போறான் உழைப்பு கடினமா உழைக்கிறான் நாம பருப்பு சோறு நெய் சாப்பிட்டு திண்ணையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோமே அந்த தப்ப செய்யறதில்ல சதா உழைக்கிறான் எல்லாரும் உழைக்கிறான் ரெண்டாவது பொறுப்புணர்வு நம்ம நாட்டை நாம முன்னுக்கு கொண்டு வரணும் அடுத்தவனா முன்னுக்கு கொண்டு வருவான் என்கிற பொறுப்புணர்வு அவருக்கு இருக்கு இந்த இந்தியர்களுக்கு பெரும்பாலும் இல்லாத ஒரு உணர்வு அதாவது லஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய நாடுகள் எவை அப்படின்னு கணக்கெடுத்தா முதல் பத்து நாடுகள்ல இந்தியா இருக்கா அதிகமான லஞ்சம் இங்க தாங்க நடமாடுது இந்த பத்து நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்தா தான் இந்தியாவும் முன்னேற முடியும் இல்லாட்டி முன்னேற முடியாது என்கிறார்கள் அப்படி இல்லாம அங்கே மக்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கு இன்னொரு பாயிண்ட் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன கடல் போல ஜனத்தொகை சீன நாட்டுடைய தீமைகள் என்கரேஜி என்ன லால் பகதூர் சாஸ்திரிக்கு நேர்முக உதவியாளராக இருந்த ஒரு பிரசன்ட் அசிஸ்டன்ட் வி எஸ் ராகவன் ஐஏஎஸ் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு என்ன அப்படின்னா உலக வணிக ஆய்வு ஒரு பத்திரிகை வெளியிட்டு இருக்கு அந்த பத்திரிகை என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியா உலகின் மூணாவது நாடாக வரும் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் ஏன்னா கம்ப்யூட்டர் துறையிலையும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் துறையிலையும் ஏற்கனவே இந்தியா கொடிக்கட்டி பறக்கிறது ஒன் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி இவ்வளவு இருந்தும் இந்த லஞ்சமும் பொறுப்புணர்வு இன்மையும் உழைப்பின்மையும் சோம்பலும் இந்தியாவை பெண்ணுக்கு தள்ளிடு அதுபோல இங்கே சூரிய நாராயணன் என்னன்னு என்னையே கதி என்று அக்கம் பக்கம் போறதில்லை வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்ல என்ன தான் விரும்புறான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருவேன் அப்படிங்கறதுக்காக சொல்றது கௌஸ்துபாதியாக கௌஸ்துமம் முதலிய உடன்பிறப்புகள் இந்த சூரியனுடைய ஒளிக்கு இல்லை எஸ்யாகா பத்மம் ந பானோ நஜ நரகரிப்பு உரஸ்தலி வாசவேஷ்மன் நான் சொல்ற மகாலட்சுமிக்கு கையிலே தாமரை இல்லை அப்படின்னு கையிலே தாமரை இல்லைன்னு அர்த்தம் என்ன இந்த மகாலட்சுமிக்கு சங்க நிதி பத்மநிதினு ரெண்டு உண்டு சங்கம் என்பது பெருமாள் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் போன்ற சங்கு வடிவுடையது அது ஒரு தேவதை அது ஒரு நிதிக்கு அதிபதி பத்மம் என்பது தாமரை வடிவில் இருப்பது அது ஒரு நிதிக்கு அதிபதியான தேவதை இந்த ரெண்டு நிதி தான் சங்க நிதி சொல்றது இந்த மாதிரி நிதிகளை வைத்துக் கொண்டிருக்கிற மகாலட்சுமி பணத்துக்கும் செல் செழிப்புக்கும் அந்த தாமரையத்தான் நம்பி இருக்கிறான் சூரிய நாராயணன் அப்படி இல்லை அவன் பரமாத்மாவா இருக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறான் திருமகள் கையில தாமரை மட்டும்தான் இருக்கும் எதிரி வந்துட்டான்னு சொன்னா அடிக்கிறதுக்கு ஆயுதங்கள் திருமகள் கையில இல்ல திருமகள் என்ன பண்ணுவா தெரியுமா மிஞ்சி போனா எதிரி வராதபடி ஒரு வேலை பண்ணுவா எதிரி அடிக்கிறதுங்கிறது திருமகள் பண்றது இல்ல அதுக்கு பதிலா ஒரு ஆசிர்வாதத்தை பண்ணி நீ நரசிங்கபுரமாளிட்ட போ அல்லது வந்து சக்கர தாழ்வு வரட்டப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அவர் அடிப்பாரு அப்படின்னு வழிய காட்டிவிடும் இங்கே சூரிய எதிரியா இருந்தா அடிக்கிறதுக்கு அவரே ரெடியா இருக்கிறாரு கொடுக்க வேண்டிய செல்வம் சாத்ராஜ்யத்துக்கு சத்ராஜ்யத்துக்கு வந்து சமந்தக்கமணி யார் கொடுத்தா சூரியன் தான் கொடுத்தான் அந்த சமந்தக்கமணியானது ஒரு நாளைக்கு ஒரு வண்டி தங்கம் கொடுத்தது பணம் கொடுக்கறதுக்கும் இவன் குறைஞ்சமா இல்ல எதிரி அடிக்கிறதுக்கும் இவன் இல்ல சொல்ல முடியாத ராவணனை கொள்றதுக்கு ஆதித்யஹயத்தை சொல்லி ராமர் கொன்றார் இப்படி சகல வசதிகளும் இங்க இருக்கிறது தாமரை வைத்து தெய்வம் இவன் இல்ல சகல விதமான ஆயுதங்களும் உள்ளவன் உரஸ்தலி வாசவேஷ்ம கிருஷ்ணனுடைய மார்பிலே பிராட்டி இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்னடா அப்படின்னு சொன்ன பெரும்பாலும் அவள் சிபாரிசையே நம்புகிறாள் வைஷ்ணவத்துல தென்கல சம்பிரதாயத்துல வடகல சம்பிரதாயத்திலிருந்து ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா வடகள சம்பிரதாயம் என்ன சொல்லுது திருமகளுக்கு சரிசமமான ஒரு ஈஸ்வரத்து சொல்லுது தென்கல சம்பிரதாயத்திலே மகாலட்சுமி எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா பக்தர்களுடைய மோட்சத்துக்காகவும் நன்மைக்காகவும் பெருமாளிடம் சிபாரசு செய்வாளே தவிர இவளே கடவுள் மாறி இருந்து கொடுக்கறதில்ல அப்படிப்பட்ட கடவுள் வேதத்துல சொல்லப்படவில்லை அப்படின்னு தென்கல சம்பிரதாயம் இந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் சென்ட நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் தென்கலையை சேர்ந்தவர் இவரு சுதர்சனம் என்ற பத்திரிகை நடத்துறாரு கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவரு இந்த மாதிரி இதுக்கு வக்கால் துவங்கி எழுதிட்டு இருக்காரு அங்க நரசிம்ம பிரியாலை வடகிழக்காரங்க இதுக்கு வக்கால் துவங்கி எழுதிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆனா இங்கே நரக்கரிப்பூர் உரஸ்தலி வாசவேஷ்ம திருமகள் பெருமாள் மார்பிலே இருந்து கொண்டு பெருமாள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி தயவு பண்ணி இந்த பக்தனுக்கு இது செய்யோ செய்யோன்னு சொல்லிட்டு தான் இருப்பார் ஆனா இப்ப நான் சொல்ற மகாலட்சுமி இருக்குதே அந்த மகாலட்சுமி ஆகிய சூரியனுடைய ஒளி யாருக்கிட்டையும் சிபாரசு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தானே செய்வாள் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போய் ஒரு காரியம் நடக்கிறத விட நேரடியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையில்லையா அதனால இந்த சூரிய நாராயணனுடைய அருளை பெறுகிறவர்கள் சிபாரிசு பண்றதுக்காக கூட தாமதம் இல்லாதபடி உடனடியாக அருளை பெறுவார்கள் நரக்கரிப்பு ஒருஸ்தலி வாசவேஷ்ம நரகாசுரன் என்ற எதிரியனுடைய மார்பிலே இந்த திருமகள் இல்லை இவள் வந்து சூரியனுடைய ஒரு அம்சமாகவே இருக்கிறாள் அடுத்து தேஜ ரூப அப்புற வடிவம் எப்படி இருக்கு உக்ரமா தேஜசா இருக்கு உலகத்திலேயே கனமில்லாத ஒரு விமானத்தை இந்தியா செய்திருக்கிறது லைட்டஸ்ட் விமானம் அது லைட் காம்பேட் ஏர்கிராப்டு ராணுவ விமானம் அதுக்கு வாஜ்பாய் என்ன தேஜாஸ் ஏன்னா மிக வேகமாக போகக்கூடியது பாரம் இல்லாதது வீரியம் மிக்கது இந்த மூணுமே அந்த தேஜஸ்ங்கிற சொல்லல் இருக்கு இங்கே தேஜ ஒரு சூரியனுடைய ஒளியானது பூமிக்கு வந்து சேர்றதுக்கு நாள் கணக்கு ஆயிரக்கண வருஷ கணக்கு ஆகுதுன்னு சில விஞ்ஞானிகள் சொன்னா கூட சூரிய ஒளி மிக வேகமாக வருகிறது அந்த அருளை தாங்குவதற்கு ஒரு வாகனம் தேவையில்லை அது தானே வேகமாக வருகிறதுங்கிறதுக்காக தேஜோ ரூபக அப்படிங்கிற அபர அபரம் என்றால் மிக உயர்ந்த நிலை அதாவது எனக்குரிய பரமாத்மாவுனுடைய வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய மகிமையளவு சூரிய நாராயணன் இங்கே மகிமை உள்ளவராய் இருக்கிறார் அதனால அபரமாயிருக்கிறதே அடுத்துலேஷ மூன்று உலகங்களிலும் உலகங்கள்னா அதாவது மேல கீழே பூமி இந்த மூன்று உலகங்களையும் கட்டுப்பாடு வைத்திருக்கிறது சூரியனுடைய ஒளி புகாத இடமில்லை என்று நான் சொன்னேன் பாதாளத்திலும் நரகத்திலும் தண்டனைகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல கூட சூரியனுடைய ஒளி வேலை செய்து நரகத்துல கூட யமதர்ம ராஜாவுக்கு சூரியனுடைய ஒளி வேண்டும் அங்க எரி நெருப்பு முதற்கொண்டு சூரியனுடைய ஒளிதான் ஆனா திருமகள் இல்லாத இடம்னு சில இடம் இருக்கு என்ன இந்த நரகத்திலே உயிர்கள் யாதனா சரீரத்தில் வேதனைப்படும் போது அங்கு திருமகள் கடாட்சம் இல்லை திருமகல் கடாட்சம் இருந்தா அந்த உயிர்கள் ஒரு கஷ்டப்படாது அங்க திருமகள் விலகி விடுகிறாள் உதவிதான் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் திருமகளுடைய கடாட்சம் இல்லாத இடங்கள் உண்டு ஆனால் சூரியனுடைய ஒளி இல்லாத இடம் நரகம் கூட இல்லை எல்லா இடத்திலும் ஒளி இருக்கிறான் கண்ட்ரோல் இந்த சூரியனுடைய கண்ட்ரோலுக்கு உட்படாத ஒரு ஜூரிஸ்டிகன் ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒரு விஷயமா நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் நான் முன்ன தடவை ஒரு பத்துவந்துட்டாங்க ரூபாய்க்காக விட்டுட்ட விஷயத்தாடி சொல்ல போற போது அதுக்கு சரகங்கள் இருக்கு இங்க சூரிய நாராயணன் எப்படி இருக்கிறான நரகலோகத்திலயும் ஆட்சி செல்கிறது சொர்க்கத்திலும் பாதாளத்திலும் பதினான்கு லோகங்களிலும் அவனுடைய ஆட்சி செல்கிறது அதனால எல்லா ஆத்மாக்களையும் அவன் நேரடி கண்ட்ரோலா வச்சிருக்கிறான் அதான் த்ரீ புவன தலையு அதைகளையும் எல்லா நிலைமைகளையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் அதனால நீங்க சூரிய நாராயண கும்பிடுற போது என்ன ஆகுதுன்னு சொன்ன சகல கிரகங்களும் அவனுக்கு பயப்படுது நீங்க சூரியனுடைய அருள் பெற்றவர்கிட்ட மற்ற கிரகங்கள் வர்றதுக்கு யோசிக்கும் சாதாரணமா சொல்ல அருள்னீஸ்வரன் செவ்வாய்க்கு எல்லா கிரகங்களும் இந்த சூரிய நாராயணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறான் அதனால அவனுடைய அருள் பெற்றவர்களிடம் மற்ற கிரகங்கள் நெருங்குவதில்லை அந்த பக்தியை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு மறைமுகமா சொல்ற இந்த விவஸ்தை அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமா இப்ப என்னமோ வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை யூஸ் பண்றாங்க ஒருத்தனை வைக்கிற போது ஏ இனி ஒரு விவஸ்தை கட்ட அப்படின்றான் அப்போது என்ன அர்த்தம்னு அவங்கள தங்க விவசாய கட்டவன்னா நிலத்தட்டு மாதிரி புத்தி இல்லாம எதை எப்படி செய்யறது அறிவில்லாத பய அப்படிங்கிறதுக்கு விவசாய கெட்டவன்னு சொல்றாங்க ஆனா இங்க அப்படி இல்லை விவஸ்தை என்பது நிலைமை அதாவது எல்லா உலகங்களின் நிலைமையையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஏற்பாடு ஒரு அமைப்பு அதுக்கெல்லாம் விவசாயு சொல்றது இப்போ இங்கிலீஷ்ல ஓகேன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இப்போ நாளைக்கு காலையில் நீ வந்துடுறியான ஓகே அப்படின்றான் இந்த ஓகேங்கிற வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டா டிக்ஷனரி புரட்டி பார்த்தா என்ன போட்டிருக்கா தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு போட்டிருக்கோம் ஓகே அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா யாருக்குமே தெரியாது ஆனால் என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்றாங்க தெரியுமா ஆல் சரி ரெடி அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்றாங்க இந்த ஓ கேங்கிற வார்த்தை அந்த டிக்ஷனரி கம்பெல் பண்ணி கேம்பிரிட்ஜ் என்ன போட்டுருக்கான் தெரியுமா அநேகமாக நாம் யூகிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு ஆல் கரெக்ட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை ஆல் அப்படிங்கறத ஒரு ஓ உச்சரிப்பா சொல்றது பழக்கம் உண்டு அந்த மாதிரி சொல்லி கரெக்டுங்கிற சி வந்து கே உச்சரிப்பா சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஓ கே அப்படின்னு வந்திருக்க லாம் அதுவும் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதனால் இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபசர்களும் கேம்ரிஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்களும் இங்கிலீஷ் அங்கே தான் உற்பத்தியாச்சு அமெரிக்காவில் இல்லையே பிரிட்டனில் தான் உற்பத்தியாச்சு பெரிய பெரிய ஆய்வு செய்து இந்த ஓகேங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது எப்படி நுழைஞ்சது எப்போ நுழைஞ்சது தெரியவில்லை ஆனால் அதை பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த வார்த்தையை தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவனும் யூஸ் பண்றான் தெரியாதவனும் யூஸ் பண்றான் வேலை காரணம் பார்த்துடே நாளைக்கு சீக்கிரம் வந்து தொழிலானா ஓகே அப்படின்ட்டு போகிறான் அப்போ ஓகே ஓகேங்கிற வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்றான் ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ப்ரொஃபெசர்களுக்கும் தெரியவில்லை அது மாதிரி சில சொற்கள் ஆட்சிக்கு வந்து விட்டாங்க இந்த விவசாயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீக அதாவது சூரியனுடைய ஒளியாகிய திருமகள் ஸ்ரேயாம்சி திஷாத்து உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கட்டும் இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு கன்னியாகுமரி கடற்கரைக்கு போனீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் ஏக காலத்துல சந்திக்கும்படி பாக்கலாம் அது ஒரு அரிய வாய்ப்பு மற்ற நாடுகள் அது கிடைக்காது கடல ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ண எல்லா நன்மையும் கிடைக்கும் அது என்னன்னா ஒளி சந்திரனுக்கு போய் அப்புறம் அங்கே இருங்க வராம சூரியன் சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் அந்த நிலைமையிலேயே நீங்க தரிசனம் பண்றீங்க இல்லையா ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ரெண்டுதான் ஒளி உள்ள கிரகங்கள் அதனால அது ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒரு வீடு அதாவது சந்திரனுக்கு கடகமும் சூரியனுக்கு சிம்மமும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு போட்டான் ஏன்னா ஒளி இல்லாத கிரகங்கள் அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த கன்னியாகுமரி கடல்ல மட்டும்தான் வலம்புரி சங்குகள் கிடைக்கின்றன மற்ற இடங்கள்ல கங்கையிலும் கிடைக்கல வேற சமுதிரத்தின் எந்த பகுதிகளையும் கிடைக்கல மேல் எல்லாம் கூட வந்து ஆர்டர் பண்ணி பாத்துட்டாங்க தென்னமெரிக்கா தென்னாப்பிரிக்கா கடற்கரை ஓரமாக வலம்புரி என்னமோ அந்த கன்னியாகுமரி கடற்கரையில மட்டும்தான் கிடைக்குது அதனுடைய காரணம் என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை ஒருவேளை தெய்வீகமா அது முக்கடல் சந்திப்பு என்பதனாலோ அல்லது இப்ப அந்த சுனாமி வந்தபோது கன்னியாகுமரியில பாதிப்பு இல்லை அந்த குமரி அம்மன் கோவிலுக்கு எதிராக எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு பத்திரிகையில படிச்சு அப்படி ஒரு தெய்வாம்சம் நிறைந்தது அப்போ திருமகளாய் இருந்து அங்கே சூரியனுடைய ஒளி சந்திரனோடு கலந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமின்னு பாக்குறோம் சா ஸ்ரீஹி ஸ்ரேயாம்சி ஸ்ரேயாம்சி அப்படின்னா பல நலன்கள் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு தரட்டும் கொல்லிமலைன்னு ஒரு இடம் இருக்கு இந்த நாமக்கல் சேலம் பக்கத்துல கொல்லிமலை அந்த கொல்லிமலையில ஆகாச கங்கா தீர்த்தம்னு ஒரு அருவி கொட்டுது ரொம்ப உயரமான இடத்திலிருந்து கூட்டுவதாக சொல்கிறார் அறுநூத்தி அறுபது மீட்டர் கடல் மட்டத்தை விட உயரமா இருக்குதான் அங்கிருந்து அந்த நதி வரும்போது பல்வேறு மூலிகைகளோடு கலந்து வருகிறது அந்த மூலிகைகளுடைய குணம் என்னன்னா அதுல குளிச்சாலே பல ரோகங்கள் போயிடுது பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் தெளிதான் நாற்பத்தோரு நாள் ஒரு பைத்தியக்காரன் அதில் குளிக்க வச்சிங்கன்னா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போகுது ஆச்சரியமா இருக்கு அந்த தண்ணீரை ரெகுலரா குடிக்கிறவனுக்கு இந்த மூலச்சூடு தணிஞ்சு போகுது வாத நோய் போகுது சரும ரோகங்கள்னு சொல்றாங்கல்ல மேக நீர்ன்னு சொல்லுவாங்க அந்த கருமேகம் வெண்மேகம் எல்லாம் குணமாகுது அப்படின்னு அப்ப பகவான் என்ன பண்றான் இந்த மூலிகையினுடைய இலைகள் அருவி நீரோடு கலக்கிறது எப்படா அப்படின்னா சூரிய ஒளி இருக்கிற போதுதான் அது நல்லா நடக்குதான் இருட்டிலையும் அந்த தண்ணீரானது மூலிகைகளோடு சேர்ந்துதான் வருது ஆனா பகல் வேளையிலே சூரியனுடைய ஒளி அந்த தாவரங்கள்ல படுற போதுதான் அந்த தாவரங்களுடைய சாறு இந்த நீரோடு கலக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் கொல்லிமலைக்கு போனீங்கன்னா நீங்க அந்த பயனை அடையலாம் இப்படி பல நன்மைகளை ஸ்ரேயாம்சி திஷாத்து திஷ்யாத்துன்னு கொடுக்கட்டும் வழங்கட்டும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வழங்குறதுக்கு சூரியனுடைய ஒளி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் ஆனா ஒரு மயூரகவி சொன்னா தான் இந்த மயூரகவி கிட்ட சூரியன் ஒரு வாக்கு கொடுத்தானா நீ இந்த சாஸ்திரத்தை முடி இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உனக்காக நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஏன்னா மயூரகவி சூரியனை பிரத்யட்சமா பார்த்தவர் அவர் உடம்புல ஒரு கதை சொல்லப்படுகிறது எவ்வளவு தூரம் உண்மையு தெரியல அவர் உடம்புல குஷ்டரோகம் இருந்ததாக ஒரு கதை மேகரோகம் இருந்ததாக ஒரு கதை இது வந்து அவர் சூரியனை உபாசனை பண்ணி நீக்கிக் கொண்டதாக ஒரு வரலாறு அப்படி நீக்குகிற போது சூரியன் அவருக்கு நேரிலே தோன்றினாராம் நேரிலே தோன்றினாருன்னா கனவுல தோன்றினாரா இல்ல பிரத்யக்ஷமா தோன்றினாரான்னு தெரியல அந்த ரோகம் முழுக்க போயிடுச்சு அப்போ இவர் வந்து துதியாக ஒரு நூல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் அப்போ சூரியன் சொன்னான நீ சும்மா நன்றிகரிதலாக எனக்கு ஒரு புஸ்தகம் எழுதுறதை விட நீ எழுதக்கூடிய புத்தகத்தை பின்னால வர்றவங்க படிச்சா நான் இப்ப உனக்கு செய்த நன்மை அவங்களுக்கும் அடையிற மாதிரி ஒரு புஸ்தகமா எழுது உன் வாக்கை சொல்லுகிறவர்களுக்கு நான் அருள்வேன் என்று அவர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் இவர் ஒவ்வொரு ஸ்லோகமும் இப்ப மற்ற நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா சூரியனுடைய ஸ்தோத்திரமா அது அமைஞ்சிருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இதை படிக்கிறவங்க எல்லாருக்கும் சூரியன் அருள் செய்வாராகனு பலசுருதியா இருக்கும் ஆனா இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மையூரகவி அந்த சூரியன் உங்களுக்கு அருள்வாராக அருள்வாராக இப்படி புதுசா நீங்க எங்கேயுமே பாக்க முடியாது இப்ப ஆழ்வார்கள் பாசுரவங்கள கூட பத்து பாட்டு முடிஞ்ச உடனே பதினோராவது பாட்டு எப்படி இருக்கும்னா இத சொல்றவங்களுக்கு இன்ன பலன் கிடைக்கும் ஆனா இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலயுமே பலசுர்த்தி மாறி நூறு பையன் மாதிரி இதை சொல்லுகிறவர்களுக்கு சூரியன் அருள்வான் என்று அவர் அவ்வளவு தூரம் சூரியன் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ராமானுஜர் வந்து ரங்கநாதன் பெருமாளிட்ட கேட்டாராம் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரன் அப்ப இவர் என்ன சொன்னார் என் பேரை யாரெல்லாம் சொல்றாங்களோ என்னோடு யாரெல்லாம் மறைமுகமா சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னு கேட்டார் அவர் சரின்னு சொன்னார் அந்த ஆதாரத்தில்தான் இன்னைக்கும் வந்து ராமானுஜி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் எல்லா ஜீர்களுக்கும் சமாசனம் பண்ணக்கூடிய அதிகாரமும் அப்படி சமாசனம் செய்து கொண்டவர்களுக்கு மோட்சம் உண்டு என்ற உண்மையும் பேசப்படுகிறது அது மாதிரி இந்த மயூரகவைக்கு சூரிய பகவான் கொடுத்த அருள் வாக்கினாலே இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு சூரியனுடைய ஒளியினுடைய அருளை பெற்றுத் தருவதாக இருக்கிறது அதான் சொல்ற திஷ்யாத் திஷ்யாத் என்றால் கொடுக்கட்டும் அதாவது அவர் கொடுக்கட்டும் சொன்னா அது செல்லாது செல்லாம போகாது செல்லும் கட்டாயமா செல்லும் இப்போ அமெரிக்காவுக்கு லிண்டன் ஜான்சன் ஒரு ஜனாதிபதி இருந்தார் அவர் வந்து ஹார்வோ யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் கால் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு போன் பண்ணார் இந்த கால்புரத்தை என்ன பண்ணாரு அப்பதான் தன்னுடைய பெண் உதவியாளர்கிட்ட யாரும் மறுத்து போறேன் அப்போ ஜனாதிபதி இல்லங்க சாரி அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதனால இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஒன் அவர் கழிச்சு போன் பண்ணுங்க அவருடனே கட்ட குரல பேசினாரா யார் பேசுறா தெரியுமா அமெரிக்க ஜனாதிபதி பேசுறேன் சொல்லு அவர்கிட்ட அப்படின்னாரு அப்ப இந்த பொண்ணு சொல்லிச்சான் சார் நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க எனக்கு சம்பளம் குடுக்கறது அமெரிக்க ஜனாதிபதி இல்ல கால்புரையை தான் சம்பளம் கொடுக்கறாரு இப்போதைக்கு அவர்ட்ட பேச முடியாது பைங்க போன அப்படின்னு அதுக்கப்புறம் சாயந்தரமா அவரு மறுபடி போன் பண்ணி ஓ யார் யார் ஸ்டெனோ வச்சிருக்கிற பயங்கரமான ஆளா இருக்குது அமெரிக்க ஜனாதிபதி ஏத்து பேசினாள் இதுவரைக்கும் வரலாறுல அந்த பொண்ணு தான் பரவாயில்ல இப்படியாலும் உனக்கு தேவைன்னு சொன்னாரு அப்ப அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரம் கூட அவர் பதவியில் இருக்கிற போது உடத்துல செல்ல அதே அமெரிக்காவில ஆனா இங்கே மயூரகவி சொல்றார் இதை யாரு சொன்னாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி மயூரகவியனுடைய சுலோகத்தை சொல்றியா நிச்சயமா உனக்கு அருள் உண்டு என்று சூரியன் சொல்லுவான் இந்த வாக்கு செல்லாம போகாது ஒரு இடத்துலையும் நிச்சயமா அவர் அருள் செய்வார் என்று அவர் கொடுத்த ஒரு வாக்கு நன்னம்பிக்கையின் பேர்ல அவர் இதை சொல்றார் திஷ்யாத் கொடுக்கட்டும் அடுத்தது அசிஷர மகசக சூரியனுக்கு இங்கே அவர் கொடுக்கிற ஒரு புது பெயர் அசிஷிர மகசிரம் என்றால் குளிர்ச்சி அசிஷிரம் என்றால் குளிர்ச்சிக்கு மாறுபாடான உஷ்ணம் மகசுனா மகத்தான மகத்தான உஷ்ண வடிவாய் இருக்கிறவன் அப்படி வருது இப்ப சீர்காழிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு திருநாங்கூர் இருக்கு அதுக்கு பேரு வந்து திருத்தேவனார் தொகை திருத்தேவனார் தொகைன்னு ஒரு ஒரு திருநாங்கூர் இருக்கு பதினோரு திருநாங்கூர் மொத்தம் அது எப்படி அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் அந்த ஊர்ல திருமணம் செய்து கொண்ட போது அதை பார்க்கறதுக்கு தேவர்கள் தொகை தொகையாய் வந்தார்களாம் கூட்டம் கூட்டமாக வந்தார்களாம் தேவர்கள் தொகை தொகையாய் வந்ததனால் அது வந்து தேவனார் தொகை என்று பெயராயிட்டு திரு சேர்த்து திருத்தேவனார் தொகை அடுத்த அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா தேவர்களுடைய நிழல் பூமியில விழாது அதனாலே அந்த ஊர் கோவிலுடைய விமானத்தை நிழலும் தரையில விழாது எப்படி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுடைய விமானத்தை சொல்றாங்க அப்போ இந்த ஒவ்வொரு கஷேத்திரத்தினுடைய பெயரை ஆய்வு செய்தாலே நமக்கு பல விஷயம் கிடைக்கும் இங்கே சூரியனுக்கு ஒரு காரண பெயரா கொடுக்கிறார் சிஷிர அசிஷிர மகசு அசிஷிர மகசு அதாவது இப்ப ஜர்னி வந்தவங்களுக்கு இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் என்ன உள்ளங்கால வேப்பனையும் எதுக்கும் வீட்டில இந்த முத்துக்கோட்டை எண்ணெய்ங்கிற விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் ரெடியா வச்சிருங்க வர பெரும்பாலான வியாதிகள் உஷ்ண மிகுதினாலோ குளிர்ச்சி மிகுதினாலோ தான் வரும் இந்த கிராமத்தில் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்ணெயை வச்சே பிள்ளைகள் வளர்த்திருவாங்க சளி பிடிச்சா வேப்பெண்ணெய் இது வந்து உஷ்ணம் அதிகமாயிட்டுன்னா விளக்கெண்ணெய் இது ரெண்ட வச்சே மாத்தி மாத்தி குழந்தைய வளர்த்திருவாங்க அந்த காலத்துல இப்ப எழுக்கிறத சொல்றேன்னா இந்த குளிர் பிரதேசங்கள்ல அல்லது குளிர் நாள்ல நமக்கு வந்து இந்த குளிர் ரோகங்கள் வராம இருக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரமே போதும் எந்த விதமான மருந்து சாப்பிட வேணாம் சுக்கு கசாயம் இஞ்சி கஷாயம் அதெல்லாம் தேவையில்லை அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா இந்த எரும மாடு பசு மாடு காள மாடு எல்லாம் தண்ணியிலயே ஒரு தும்மலாவது போடுதா எப்படி செளி பிடிக்காம இருக்கு பகவான் நினைச்சா அப்படி ஒரு உடம்ப நமக்கு கொடுக்க முடியும் நான் அனுபவத்துல பல பேருக்கு சொல்லி இது நடந்திருக்கு பனிகாலத்துல இந்த நோய் வராமல் இருப்பதற்கு சூரியனுடைய ஹீட் யோகா சொல்லுவான் இப்போ நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா இமயமலை அடிவாரத்துல ரிஷிகேஷ்ல ஆசிரமத்துல சேர்ற எல்லாருக்கும் முதல்ல என்ன சொல்லித்தரான் ஹீட் யோகா சொல்லித்தரான் ஹீட் யோகா அப்படின்னா என்னன்ன சூடா ஒரு ஏர் கண்டிஷனர் இல்லாம காப்பியோ டீயோ சூடா குடிக்காம பனியனோ சட்டையோ இல்லாம வெறும் உடம்புல பனி பெயற போது அந்த பணிகளையே உக்காந்துகிட்டு உங்க உடம்புக்கு சூடு உண்டு எப்படி அந்த யோக நீங்க செய்யற போது என்ன ஆகுதுன்னா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இருபது நிமிஷத்துக்குள்ள நெத்தியில பார்த்தீங்கன்னா வேர்வை முத்துமுத்தா வருது உடம்பெல்லாம் வேர்வை என்ன காரணம் அப்படின்னா இந்த பருவமதியில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் தியானியங்கள்னு சொல்றான் சூரியனுக்குள்ளே அந்த உஷ்ணம் அடங்கி இருக்கிறது அந்த சூரியன் உங்களுக்குள்ளே இருக்கிறான் நேத்திர தேவதா கண்களுக்கு அவன் அதிதேவன் நேற்று பார்த்தோம் சட்சுரு இந்திரிய தேவதா அப்படின்னு ஒரு நாமா நேற்று கடைசியாக முடித்தோம் அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த சூரியனுடைய அக்னியை நாம கிளப்ப முடியும் இவர் அகத்தியர் வந்து வாதாப்பியை ஜீர்ணம் பண்றதுக்கு என்ன பண்ணார் வாதாபி ஜீர்ணோ பவனு சொல்லி இந்த மூலாதார சூட்டை தான் அதிகப்படுத்தினார் நீங்க உங்க வீட்டில் போய் அடி வயிற்ற கை வச்சு பாருங்க உடம்புல மத்த இடங்கள்ல இல்லாத சூடு அங்கே இருக்கும் உடம்புல சூடு நிரந்தரமா இந்த ரெண்டு பொட்டில் இருக்கும் அடுத்தாப்புல இந்த அடி வயிற்றுல இருக்கும் ஜாட்டராகினி அங்கதான் அதிகமா வேலை செய்யணும் இதை அதிகப்படுத்துவதற்கு யோகா மெத்தட்ல சூரிய நாராயண தியானம் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுல என்ன ஒரு விடை கிடைக்கிதுன்னா அந்த காலத்துல முனிவர்கள் இமயமலையே தவறாங்களே அவங்க குளிர்காலத்துல என்ன பண்ணாங்க மழை காலத்துல என்ன பண்ணாங்க நாம வந்து படுத்து தூங்குற போதே கம்பளியை போட்டு பொத்திக்கிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா கீழே ஆரங்கல உயரம் கம்பளி பெட்ல படுத்துக்கிட்டு மேல வந்து மூன்றையங்கலம் திக்குள்ள கம்பளி அப்படியே சுத்தி முள்ளங்கி மாதிரி படுத்துருவாங்க விடிய காலம் இருக்கிறது உள்ள இருக்கிற மனுஷன்தானா இல்ல வெறும் துணியாங்கிற மாதிரி நம்ம உரிச்சி எடுத்து பார்த்தாதான் நபர் வெளியே வந்து உட்காருவாரு அப்பா விழிச்சிருச்சா அப்படின்னு ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க உஷ்ணத்துக்கு பயப்படுகிறார்கள் குளிர்ச்சி குளிர்ச்சிக்கு பயந்து உஷ்ணத்தை வேண்டுகிறார்கள் இந்த ஹீட் யோகாவில முனிவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பனி பெய்கிற போதே தங்கள் உடம்பிலே உஷ்ணம் ஏற்படும்படியாக சூரிய நாராயணனுடைய அருளாலே அதை பெறுகிறார்கள் அப்படித்தானே வந்து கொட்டும் மழையிலும் பஞ்சாக்கினியிலும் பனிகாலத்திலும் உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் முனிவர்கள் தவம் செய்திருக்க முடியும் அதுதான் இங்க சொல்றார் சூரியனுக்கு அழகான ஒரு பெயர் கொடுக்கிறார் அசிஹிரம் மகசு குளிர்ச்சியினுடைய உஷ்ணத்தனுடைய திரட்சி இருக்கிறது அப்படின்னு மண்டல ஆக்ரோ கதா இந்த மண்டலம் சூரிய மண்டலம் என்றால் வட்டம் அர்த்தம் ஒரு ஒரு ஏரியா இருக்கு வட்டம் போட்டீங்கன்னா மண்டல ஆகாரம் என்றால் வட்ட வடிவான பிரதேசம் அர்த்தம் சூரியனை சுற்றி இருக்கிற அந்த வட்ட வடிவான பிரதேசம் சூரிய மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த சூரிய மண்டலத்திலிருந்து மண்டல அக்ர உத்கதா உக்ரமாக உத்கதா என்றால் கிளம்பக்கூடிய கதிர்கள் அந்த உஷ்ணலட்சுமி கிரணலட்சுமி சோபனாலுமி உங்களுக்கு சகலவிதமான தீமைகளையும் போக்கட்டும் அப்படின்னு சொல்றேன் அது எப்படின்னு சொன்ன இப்போ ஆதிசேஷன் தன்னுடைய உஷ்ணமான விஷக்கிரணங்களால் தீமைகளை விரட்டுகிறார் பெருமாள் வந்து பார்க்கடலை படுத்திருக்கார் அப்போ ஆதிசேஷன் தன்னுடைய ஆயிரம் நாக்குகளாலே அந்த விஷக்காற்றாலே எதிரிகளை விலக வைக்கிறார் அப்படின்னு சொல்றான் அதாவது உஷ்ணத்தினாலே தீமையை போக்குதல் நெருப்பு எரிச்சு தேவையில்லாததை அழிக்கிற மாதிரி இப்ப வந்து போகி பண்டிகை என்னைக்கு பழையன கழிதல் புதியன புகுதல் சொல்லி எரிக்கிறாங்கல்ல அது மாதிரி உங்க தேவையில்லாத கர்மாவை அவன் அழிக்கிறான் அதான் மண்டல அக்ர உத்கதா வேகமாக முன்னிலையிலே வரக்கூடிய அந்த கதிர்கள் வேலூர் மாவட்டத்துல வாலாஜிப்பேட்டை இருக்கா தன்வந்திரி கோயில் அதுக்கு பக்கத்துல அனந்தம் ஆதிசேஷன் அவன் தவம் பண்ணி பெருமாளை பிரத்தியமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள்னு பேரு பெருமாள் அங்க காட்சி கொடுத்ததுனால அந்த இருக்கிற சின்ன குன்றுக்கு அனந்தகிரின்னு சொல்லுவான் அங்க என்ன விசேஷம்னா அந்த ஊர்ல பாக்குற மாதிரி நாகப்பாம்பு வேற எங்கேயும் பார்க்க முடியும் எங்க பார்த்தாலும் பாம்புதான் அடையும் சில பேர் வீட்டுல ஒரு பாம்பு வர்றதுக்கு ரொம்ப பெரிய கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க அங்க குடியிருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பாம்பு ஆனா ஒரு பாம்பு மனிதர்களிடம் செய்யறது இல்லை அங்க இருக்கிற ஆதிசேஷனுக்கு வழிபாடு பண்ணியா இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அங்க அனந்தன் ஆதிசேஷனே பாம்பு வடிவாக இருக்கிறான் அதனால அங்க யாரும் நல்ல பாம்பு நாகபாம்பு அடிக்கிறது இல்லை மதுரைக்கு பக்கத்துல நாகமலை புதுக்கோட்டை ஒரு இடம் இருக்கு மதுரை யூனிவர்சிட்டி அந்த மலைக்கு நாகமலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா நாகப்பாம்பு ஆயிரக்கணக்கில் இருக்கு நான் அங்க கோட்டில் குடியிருந்தேன் அங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வீடுகளை கட்டி போட்டு ரிசர்ச் பண்றவங்க ஸ்டாஃப் எல்லாம் குடிபரலாம்னு சொன்னாங்க வந்து வீட்டை பார்த்தவங்க வீடு அருமையா இருக்கு வீட்டை சுத்தி இருக்கிற பிரதேசத்தை பார்த்தா நம்ம சீக்கிரம் வைகுண்டம் போயிடுவோம் அப்படின்னு யாருமே குடிபரல என்னடா காரணம்னா பாம்புகள்ல எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதி அங்க பாக்கலாம் பகலையும் பார்க்கலாம் நாத்திரலையும் பாக்கலாம் காளையாங்குட்டி சாரப்பாம்பு நல்ல பாம்பு நாகப்பாம்பு மலைப்பாம்பு கட்டுவிரிய அது பாட்டு ரோட்ல போகும் வீட்டுக்கு வரும் ஜன்னல்ல ஏறி கதவுல வெளியே போகும் இன்லெட் அவுட்லெட் அப்படி போய்கிட்டு இருக்கும் யாருமே வராம இருந்தாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஒரு மாசம் பாத்துக்கிட்டு ஒரு மாசம் அவர் சாகல உடனே அடுத்த பாட்டி போச்சு நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன யா எல்லா வீடும் காலியா இருக்கு நீ மட்டும் தனியா உட்காந்துருக்குறியா பயமா இல்லையா என்ன துணிஞ்சுட்டேங்க தலைக்கு மிஞ்சி வெள்ளம் அப்புறம் என்ன உங்க வீடு திறந்து விட்டா பாம்பு கிளம்பு பாருங்க அது பாட்டுக்கு பயங்கரமா அதுக்கப்புறம் நான் வேற ஒரு வேலையாக அந்த வீட்டை போட்டி போட்டுட்டு பறங்கி போயிட்டே சில ஆண்டுகள் இருக்க வேண்டியிருந்தது திரும்பி நான் போன போது அங்க குடி வந்த மற்றவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஏங்க இந்த ஏரியா பாம்பு எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள தாங்க போகிறது கடைசியில ஆறு மணி ஏழு மணி ஆனால் எல்லாம் அங்கதான் போகுது நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள போய் இப்ப புழங்க போறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க சரிங்க வந்தது வரட்டும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாம்பு சம்பந்தப்பட்ட பயத்துக்கு ராமானுஜரை தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருதான் அதசேஷன் இல்லையா ராமானுஜா என்ன காப்பா தாப்பா அப்படின்னு சொல்லி கதவை தரந்தேன் என்ன பார்த்தோன்னே பாம்பெல்லாம் ஓடிடுச்சு சரி உயிரோட வாழ்றதும் சாகுறதும் ஆண்டமகில பேசாமல் அப்போ என்ன நடக்குது பாம்புகள் வருகின்றன படுத்து இருக்கிற மனிதர்கள் ஊர்கின்றன கடிக்காமல் போய்விடுகின்றன ஏன்னா நாகமலைங்கிறது அங்க ஆதிசேஷனுடைய அம்சம் என்று அந்த நாக தேவதைக்கு விளக்க ஏற்றி வைக்கிறாங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த பக்கம் செக்கானூர் அணின்னு ஒரு ஊர் இருக்கு அப்புறம் வந்து தென்பழஞ்சி வடபெழஞ்சி ஈனா தர்மம் இந்த ஊர் ஜனங்கள்லாம் தங்களுக்குள்ள தாவா வந்துட்டா நாகமலையான் சாட்சியா நான் சொல்றேன் நான் பணம் வாங்கவே இல்லையா அப்படின்னு அந்த நாகமலையான தெய்வமா வச்சு கூப்பிட்றாங்க கல்யாணம் காட்சிக்கும் அப்படித்தான் சத்தியம் பண்றதுக்கு அப்படித்தான் பத்திரம் முடிக்கிறதுக்கு அப்படித்தான் அவ்வளவு பாம்புகள் அப்படி இங்கே அனந்தலை என்ற இடத்துல ஆதிசேஷன் தவம் செய்த இடமாதல அவ்வளவு பாம்புகளா யாரும் பாம்பு அடிக்கிறது இல்லை பாம்புகளால யாருக்கும் தீங்கு வர்றது இல்ல நாங்க எல்லாம் செழிப்பாத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில படித்தேன் அப்போ இங்கே உஷ்ணமும் விஷமும் கூட நன்மை செய்ய முடியும் அதுபோல சூரியனுடைய உஷ்ணமும் நம்முடைய கர்மாவை எரித்து போடுகிறது நம்முடைய எதிரிகளை நாசம் பண்ணுகிறது அப்படிங்கறத இங்க பாக்குறோம் அதான் மண்டல அக்ர உத்கதா வகை உங்களுக்கு சூரியனிடமிருந்து அக்ர உத்கதா அப்படின்னு சொன்ன சூரிய உதய சமயத்தில் அக்ரான்னு சொன்ன முதல்லேன்னு அர்த்தம் அண்ணனுக்கு அக்ரஜா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு முதல்ல பிறந்தவன் அக்ரஜா பின்னால பிறந்தவன் தம்பி அவனுக்கு பேரு அக்ரஜா அப்படின்னா அண்ணன் அது மாதிரி அக்ர உத்கதா என்றால் விடிய காலையில சூரியன் முத முதன் உதிக்கிற போது தோன்றுகிற அந்த முதல் ஒளியானது உங்களுக்கு நன்மை செய்யட்டும் நீ உனக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் காலையின் முன்னொழி காலையின் முன்னொழினே சொல்லிட்டு வர பின்னொழியை பத்தி அவர் பேசல அதாவது உதயசூரியனுடைய கிரணங்கள் தான் முக்கியங்கிறதுக்காக அக்ர உத்கதா முதல்ல முன்னே புறப்பட்ட அந்த ஒளியானது உங்களுக்கு நன்மைகளை செய்யட்டும் அப்படின்னு சொல்றா அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க பந்தனம் அதாவது கட்டுதல் பந்துக்கள் என்ன பண்றாங்க நம்மை சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தங்கள் அன்பினாலே கட்டுகிறார்கள் ஒரு கல்யாணம் பண்றதுனா கூட சொந்தக்காரர்கள் பத்திரிக்க வேண்டியிருக்கு நம்ம இஷ்டத்துக்கு கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்றபடி கல்யாணமோ சடங்குகளோ எதுவும் செய்யும் கூப்பிடாம எந்த சடங்கு இல்லை அப்போ இந்த திருமகளுக்கு என்னவா பந்துக்களுடைய உபாதை இருக்கு உபாதை என்றால் ஒருவனுக்கு அருண் செய்யற போது ஒரேடி அவனுக்கு கொடுத்துறாத அப்புறம் நான் பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால பாந்தவாக பந்துக்களுடைய பிரச்சனை இல்லை இந்த சூரிய நாராயணனுடைய ஒளியானது யாருக்கு சூரியன் என்ன கொடுத்தாலும் தடுக்க மாட்டான் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படிதான் கர்ணனுக்கு ஏகப்பட்ட வரத்தை அந்த சூரியன் கொடுத்திருந்தான் அதனால கர்ணனை தோக்கடிக்க யாராலையும் முடியல கிருஷ்ண பரமாத்மா பல வகையாக ஆறு வகையாக சூழ்ச்சி பண்ணி அவனை அழித்தான்னு பாக்குறான் கௌஸ்து பாத்யாக பத்மம் ந பானோ நச்ச நரகரிப்பும நரகாசுரன் வந்து பூமாதேவியனுடைய மகன் பூமாதேவியனுடைய மகன பூமாதேவியனுடைய கணவனை அந்த நரகாசுரனுடைய தந்தையே கொல்ல வேண்டி வந்தது அப்ப அங்க அப்படி ஒரு சிக்கல் இருக்கு இங்க அந்த பிரச்சனை இல்ல நரகரிப்பூர் உரஸ்தலி வாசவேஷ்ம தேஜ ரூபா அப்புறவ த்ரீஷு புவன தலேஷுனா வியவஸ்தாம் சா ஸ்ரீஹி சா ஸ்ரீஹி அப்படின்னா அந்த திருமகள்ங்கிற அந்த அப்படிங்கிற எழுத்துக்கு எவ்வளவு அதிகபட்சமா அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தம் இந்த இடங்கள்ல வரும் எந்த மகன் அந்த தாயை தெய்வம் என்று சொன்னானோ எந்த மகன் தாய் சாப்பிடாமல் தான் சாப்பிட மாட்டானோ எந்த மகன் காலையில் எழுந்தவுடனே தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி தான் எல்லா வேலையும் செய்வானோ எந்த மகன் தாயே துணை என்று எழுதிவிட்டு தான் கடிதத்தை ஆரம்பிப்பானோ எந்த மகன் தாய்தான் தனக்கு எல்லாம் என்று மகனே அவளை வெட்டி கொன்றான் அப்படின்றான் இப்போ அந்தங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு அழுத்தம் வருது பாத்தீங்களா இப்படியெல்லாம் இருந்தவன் அந்த மகன் சொன்ன அவன் செய்த செயல்களும் அவனுடைய குணமும் அங்கே அந்த என்ற சொல்லிலே தெரிவிக்கப்படுகிறது அது போல இங்க என்ன சொல்றார் எந்த திருமகள் பார்க்கடலில் பிறக்கவில்லையோ திருமகளுடைய உடன்பிறப்புகள் யாரும் இல்லையோ எந்த திருமகளுடைய கையில் தாமரை இல்லையோ எந்த திருமகளுடைய ஒளி தேஜசா இருக்குமோ எந்த திருமகள் பெருமாளுடைய மார்பில் இருக்கவில்லையோ அந்த திருமகளாகிய சூரியனுடைய ஒளி ஆகிய சூரிய சோபனா என்ற மகாலட்சுமி உங்களுக்கு சகல அனுகிரகமும் செய்யட்டும் சா ஸ்ரீஹி ஸ்ரேம்சி திஷ்யாத் அசிஷன மகசூ மண்டலா குரு உத்கதா பகர் இன்றைய உபயோதாரர்களான வைஷாதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த மாத இறுதி வரை எல்லா சொற்பொழிவுகளும் இங்கே நடைபெறும் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசிரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை சூரிய சகசிரநாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதகத்துக்காக இங்கே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்னார்